நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் தம் கைகளை கோர்த்து காட்டி அப்துல்லாஹிபின் அமரே மக்களின் மகா மட்டமானவர்களுடன் இப்படி உன் வாழ நேர்ந்தால் உன் நிலை இருந்தாகும் என்று கேட்டார்கள்